நாட்டின நேர்களுக்கு பிரிஞ்சலை ஆய்ந்து சீரகம் ஒரு டேபிள் ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து பவுடர் பண்ணிக்கணும் அந்த பவுடர் கூட இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் எலுமிச்சம் சாறு ஒரு ஸ்பூன் புதினா சாறு ஒரு ஸ்பூன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுண்டைக்காலவு உருண்டை உருண்டையா புடிச்சு அதை நிழல வச்சுட்டு கா மதியம் மாலை உணவுக்கு முன் ஒவ்வொரு உருண்டையா எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இது வந்து குடல் அழிச்சு குடல் வீக்கத்தை போக்கக்கூடியது இது வந்து அப்பண்டிக்ஸ் இருக்கவங்க ஹெரணியா இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்